सर्ववार्षिक சச்சிதானந்த விஷ்வோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா யாத்தலிவிதவாஷிகைதாந்திரிதீட்சா மதீயிரணம் இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு பக்தனுடைய சாதுவனுடைய லட்சணங்களை எல்லாம் சொல்கிற போது இதெல்லாம் சொல்கிறார் அதாவது யாத்ரா யாத்ரானால் பகவான யானை வாகனத்தில் குதிரை வாகனத்தில் தேரில் இந்த மாதிரிலாம் பகவான வாரஷிக பர்வ சு வருஷ உற்சவங்கள்லாம் இந்த பிரம்மோற்சவம் போன்ற காலங்கள்லாம் அவரை வந்து இப்படி பிரதட்சிணமாக ஊரில் கூட்டின்னு போகிறது கிராமங்கள்லாம் ஒரு கிராமம் விட்டு இன்னொரு கிராமத்துக்கூட கூட்டிக் கொண்டு போவார்கள் அப்படி பகவானை ரத யாத்திரா இந்த மாதிரிலாம் பண்ணுறது பலி விதானஞ்ச பகவானுடைய சந்நிதியை சுற்றி இருக்கக்கூடிய அதிருஷ்டமான கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் அந்த பூதங்களுக்கெல்லாம் பலி கொடுக்கணும் அந்த பலி விதானஞ்ச இதெல்லாம் இந்த வாரஷிகமாக இருக்கிற பிரம்மோற்சவங்களில் பண்ணுறது பிரம்மோத்சவம்னா பெரிய உற்சவம்னு அர்த்தம் அப்புறம் வைதிக்கி தாந்திரிக்கி தீக்ஷா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களையும் பண்ணுறது அக்னிஹோத்ராதி கர்மாக்களை பண்ணுறது தாந்திரிக்கி பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள் வைஷ்ணவ ஆகமங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்ணுறது அதுக்கான தீட்சைகள் இப்போ இந்த தாந்திரிக கர்மாக்களை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான தீட்சைகள்லாம் இருக்குது எப்படி வேதாத்தியனம் பண்ணணும்னா உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் அவசியமோ அப்படி இந்த தாந்திரிக கர்மாக்களுக்கெல்லாம் அதுக்குள்ள தீட்சைகள்லாம் இருக்குது அந்த தீட்சை அப்புறம் மதிய விரத ஏகாதசி முதலான நிறைய விரதங்கள்லாம் இருக்குது அந்த வாரஷிக சமயத்தில் சர்வ வாரஷிக பர்வசுன்னு சொன்னதுனால அந்த சமயத்தில் அப்புறம் நீண்ட நாளைக்கு பண்ணுறது வாழ்நாள் முழுவதும் பண்ணுறது இப்படிலாம் பலவிதமான அதாவது அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவார்கள் இதெல்லாம் யாரெல்லாம் ஆசையோடு பண்ணுகிறார்களோ அவர்களெலாம் மத் பக்தர்கள் ஆத்தியாத்மிக சாதகர்கள் ஈஸ்வர பக்தர்கள் சாதுக்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மம ஆர்ச்சா ஸ்தாபனே ஸ்ரத்தா சுவதம்ஹத்யச்சோத்யா உத்தியானோபவன கிரீட புரமந்திர கர்மணி இனியும் சேத்துக்கிறோம் இந்த ஸ்லோகத்தையும் முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தையும் மம அர்ச்சா ஸ்தாபனே श्रद्धा என்னுடைய விக்கிரகத்தை புதுஷாக கோவில் கட்டி பிரதிஷ்ட பண்ணுறது அர்ச்சான்னா மூர்த்தி பகவானுடைய மூர்த்தி யாருடைய மூர்த்தி மமன்னு சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி ராமூர்த்தி விஷ்ணு மூர்த்தி இப்படி அவ தசாவதார மூர்த்திகள் இன்னும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்னெல்லாம் ஆகமங்களில் சொல்லியிருக்கோ அதெல்லாம் அதில் ஸ்ரத்தா இருக்கணும் கோவில் கட்டணும்னு ஒரு ஆசை ஈடுபாடு ஸ்வதஹா சம்ஹத்தியவா அதாவது தானே தனக்கு வசதி இருந்தால் தானே பண்ணலாம் இல்லாட்டி சேர்ந்து பண்ணுறது உத்தியமஹா முயற்சி பண்ணுறவன் அர்த்தம் ஸ்வதா சம்ஹத்தியச்ச உத்தியமகாசன்னு அதெல்லாம் நாமளாக சேர்த்து உத்தியமகாசன்னு சொல்கிறேன் முயற்சி விடாத முயற்சி எப்படியாவது பகவானுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சோ இல்லை சமூகத்தில் பொருளாதாரத்தை எல்லாம் சேர்த்தோ அதை பண்ணணுங்கிற ஒரு ஈடுபாடு அப்புறம் கோவில் கட்டினா போருமா சுவாமிக்கு தினம் புஷ்பம் வேணும் சந்தனம் வேணும் இப்படிலாம் நித்தியம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நிறைய வஸ்துக்கள் தேவைப்படும் அதெல்லாம் சொல்கிறார் உத்தியான உபவன கிரீடாபுர மந்திர கர்மணி இப்போ சுவாமிக்கு உத்தியானம்னு நந்தவனம் கட்டுறது தோட்டம் கட்டுறது அந்த உத்தியானத்தில் சுவாமியை கூட்டிகிட்டு போகிறது அதனால தான் கோயில்கள்லாம் பெரிய பெரிய கோயில்களை இன்றைக்கும் பார்க்கலாம் வசந்த மண்டபம் அப்படின்னு கட்டி இருப்பாங்க அது முழுக்க பார்த்தா சுற்றி வர ஜலமெல்லாம் விட்டு வசந்த காலத்தில் இந்த வெய்ய காலத்தில் அந்த அந்த அந்த கட்டடத்தை பார்த்தாலே குளிர்ச்சியாக இருக்கும் அந்த குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல கொண்டு வச்சு சுவாமிக்கு உற்சவங்கள்லாம் பண்ணுறது உபவனம்னா சின்னவனம் பெரிய அளவில் தோட்டம் அப்புறம் சின்ன தோட்டம் பெரிய அளவில் இருக்கிற பூ தோட்டமெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் உற்சவ காலங்களில் நிறைய நல்ல விசேஷமான புஷ்பங்களுக்காக நித்தியம் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொரு சின்ன வனம் வைப்பேன் அதுதான் உபவன்கிற அது கிரீடாபுரம் பகவான் விளையாடுறதுக்காக வேண்டி ஊஞ்சல் அமைக்கிறது புஷ்பத்திலே பல விதமான அலங்காரங்கள்லாம் பண்ணின மண்டபங்கள் இதெல்லாம் பண்ணுறது இதிலெல்லாம் ஒரு ருச்சி அதாவது பாஹ்யமாக பகவானை வந்து இப்படி ஒரு ரூபத்தை கொடுத்து அவரை ரொம்ப விசேஷமாக கொண்டாடி அதனால் மனசை சந்தோஷப்படுத்திக்கிறது இதெல்லாம் பண்ணி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து வரக்கூடிய ஸ்லோகங்களை பின்னாடி படிப்போம் யாத்ராபலி விதானஞ்ச सर्ववार्षिक वैदिकी तांत्रिकी दीक्षा मदीय ममार्चा स्थापने श्रद्धा உதான எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் புரி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 5 எண்ணுக்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்